வணக்கம் லட்சணையின் எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாவது செய்திச் சேவை நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு மாதம் இருபத்தி ஒராம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவார் பிரியன் தமிழக செய்திகள் இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் உத்தரவிட்டும் நிலத்தை வழங்காமல் இழுத்தடித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சரியாக பதிலளிக்காததைக் கண்டு கருத்து தெரிவித்த நீதிபதிகள் அமர்வு தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட நான்கு அதிகாரிகள் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர் கார்டூனிஸ்ட் பாலா மீதான பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் ஆளுநர் பேரவைத் தலைவர் அதிகாரம் தொடர்பான அனைத்து எட்டு வழக்குகளையும் நவம்பர் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது நாமக்கல்லில் முட்டை உற்பத்தி குறைவு மற்றும் தேவை அதிகம் காரணமாக முட்டை விலை கடுமையாக அதிகரித்துள்ளது வரலாறு காணாத விலை அதிகரிப்பு இது என வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகள் திறக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் வரை தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் புதிய மதுமான கடைகளை திறக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் மக்கள் எதிர்கொண்டு வரும் வட்டி பிரச்சினைக்கு அதீத வட்டி தடுப்புச் சட்டத்தை அமலாக்கி தீர்வு காண வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் பண நடவடிக்கை அறிவிக்கப்பட்ட தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கும் வகையில் நவம்பர் எட்டாம் தேதி அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது ஆண்டு நிறைவு பவள விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் நேற்று நடைபெற்றது இந்திய செய்திகள் வடக்கு கோவாவில் அமைந்துள்ள மங்கேஷி கோயிலில் நடக்க முடியாத சிறுமிக்கு சக்கர நாட்களியுடன் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அக்கோயிலின் அரங்காவலரை அனுமதி அளிக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது அயல்நாட்டு நிறுவனங்கள் வங்கிக் கணக்குகள் தொடர்பான பேப்பர்ஸ் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ஜெயந்த் சின்வா பெயர் அடிபடுவதற்கு அவர் தண்ணீர் விளக்கம் அளித்துள்ளார் 20 வருடங்களுக்கு முன்பு தொலைக்காட்சிக்கு பொருத்தமானவள் இல்லை என்று கூறி தான் நிராகரிக்கப்பட்டதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அருணாச்சல பிரதேச பயணம் அமைதிக்கு உகந்ததல்ல என்று சீனா தெரிவித்துள்ளது தமிழக அரசு நிறைவேற்றிய புதிய ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு எதிராக விலங்குகள் நல அமைப்பான பீட்டா மனு செய்ததை அடுத்து தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது காஷ்மீரின் நீண்டகால நடைமுறையான சட்டப்பேரவை மாற்றத்தின்படி ஜம்மு காஷ்மீரின் அரசு அலுவலகங்கள் ஸ்ரீநகரில் இருந்து ஜம்முவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசின் சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள தினேஸ்வர் சர்மா ஐந்து நாட்கள் பயணமாக காஷ்மீர் சென்றுள்ளார் உச்சநீதிமன்றம் இருபத்தி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் அகவிலைப்படி உயர்வு நூற்று முப்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து உயர்த்தப்பட்டுள்ளது வடகொரியாவின் அணு ஆயுதங்களை தரைமொழி தாக்குதலால் மட்டுமே அளிக்க முடியும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது வியட்நாமின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு நாற்பத்தி பேர் பலியாகியுள்ளனர் இருபது பேரை காணவில்லை அமெரிக்காவின் டெக்ஸாஸ் மாகாணத்தில் உள்ள தேவாலயத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை அமெரிக்க போலீசார் அடையாளம் நடந்த சவுதி இளவரசர் பலியானதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க முன்னாள் படுகொலை தொடர்பான ரகசிய தகவல் அடங்கிய மேலும் அறுநூற்று கோப்புகளை அந்நாட்டு தேசிய ஆவண காப்பகம் இணையதளத்தில் நேற்று வெளியிட்டது ஈரானில் அமெரிக்க தூதரகம் சிறப்பிடிக்கப்பட்ட நினைவு அதிநவீன ஏவுகணையை முதல் காட்சிப்படுத்தியது ஈரான் அரசு வணிகச் செய்தியாளர் மும்பை பங்குச்சந்தையில் நேற்று வர்த்தகம் புதிய உச்சத்தை தொட்டது ரியல் மற்றும் தேசிய மின்னணு பணப்பரிமாற்றம் ஆகியவற்றுக்கு இனி கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று HDFC எஃப் சி வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் அனைத்து ஆட்டோமொபைல் வாகனங்களும் பேட்டரியில் இயங்கக்கூடியதாக உற்பத்தி செய்வதே இலக்கு என மத்திய அரசு தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் மகளிருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் என்றது இதன் மூலம் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கு இந்திய அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள தம்மம் நகரில் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான கால்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது வயதுக்குட்பட்டோருக்கான கால்பந்து போட்டியில் இந்திய அணி பூஜ்ஜியம் ஐந்து என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியாவிடம் தோற்றது சேவாக் டெய்லரின் வார்த்தை விளையாட்டை தொடர்ந்து டெய்லருக்கு ஆதார் பெற முடியுமா என்று சேவாக் ஆதார் நிறுவனத்திடம் கேள்வி எழுப்பியது இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது பாகிஸ்தான் மேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தரை தான் எதிர்கொண்டதில்லை இது தனக்கு அதிர்ஷ்டமே என்று விராட் கோலி அக்தரை புகழ்ந்ததை அடுத்து ஷோயப் அக்தரும் விராட் கோலியை புகழ்ந்துள்ளார் தனக்கும் தோனிக்கும் இடையிலான உறவு மிகவும் வலுவாக உள்ளது என்றும் புறச்சக்திகள் எதுவும் எங்கள் உறவை பாதிக்க முடியாது என்றும் விராட்கோலி தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான தோர் ரக்னாரக் படம் நூற்று இருபத்தி அமெரிக்க டாலரை முதல் மூன்று நாட்களில் வசூலித்துள்ளது இந்திய மதிப்பில் இது கிட்டத்தட்ட ரூபாய் இரண்டு கோடி ஆகும் சித்தார்த்தின் நடிப்பில் வெளியாகியுள்ள அவல் படத்துக்கு வரவேற்பு கிடைத்திருப்பதால் படக்குழு பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறது புதுமுகங்களை வைத்து படம் இயக்கி வெற்றியடையும் போதுதான் அந்த வெற்றி இயக்குநரை சேரும் என்று இயக்குநர் சுசீந்திரன் கூறியுள்ளார் மகள் அக்ஷுதாவின் திருமண வரவேற்பில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை மேடையேற்றி அழகு பார்த்திருக்கிறார் விக்ரம் தனது மனநலனில் கவனம் செலுத்தியதால் பாலிவுட்டில் தான் சந்தித்த தடைகளை தாண்டி வர முடிந்தது என நடிகை கங்கனா ராணுவத் கூறியுள்ளார் ஷாகித் கபூர் ரன்வீர் சிங் சம்பளத்தை விட தீபிகாவுக்கு அதிக சம்பளம் தரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்திர நச்சினைகள் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன பொது அறிவு சிறுகதைகள் சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் சிலப்பிரதிகார விருந்து போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்